பூர்ணமுத பூர்ணஸ் ओम தேஜஸ்வினி துமாவிஷாவை ஓ இறைவன் திருவருள் குருவினுடைய அருள் இவற்றின் துணை கொண்டு இன்று முதல் தினமும் காலையும் மாலையும் எட்டு நாட்களுக்கு ஹம்சகீதா என்கின்ற அரிய ஒரு வேதாந்த நூலை பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஹம்சகீதாவை பற்றி படிப்பதற்கு முன்பு முகவுரையாக சில கருத்துக்களை கூறுகிறேன் பிறகு நேரடியாக நாம் நூலை படிக்கலாம் நம்முடைய மதம் ஹிந்து மதம்னு பிரசித்தமாக கூறப்படுகிறது இது சனாதன தர்மம் என்றும் இந்த மதத்தை சொல்லுகிறார்கள் இதற்கு வைதிக மதம் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த மதத்தை ஏகப்பட்ட நூல்கள் எண்ணற்ற நூல்கள் நமக்கு நல்ல அறிவை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த மதத்தில் பூரணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பொதுவாக பதினாலு வித்தியைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்தச வித்யா அப்படின்னு பேர் இந்த பதினாலு வித்யைகளும் யாருக்கு தெரிந்திருக்கிறதோ அவனுக்கு இந்த மதத்தை பற்றி பூர்ணமாக தெரிந்திருக்கிறது என்று போறேன் பதினாலு வித்தியையும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த பதினாலு வித்தைகளுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் அவனுடைய வாழ்க்கை மிகவும் மன அமைதி நிறைந்ததாக இருக்கும் அந்த வித்தியெல்லாம் என்ன சொல்லுகிறேன் பிறகு ஹம்சகீதாவுக்கும் அந்த இன்ட்ரட்ஷனுக்கும் என்ன தொடர்பு சொல்றேன் அதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லி வச்சிருக்காங்க இந்த பதினாலு வித்தியை பற்றி நான்கு வேதங்கள் வேத அங்கங்கள் அப்புறம் அந்த வேதத்தை ஆராய்கின்ற முறை அதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்தில் மீமாம்சான் பேரு அடுத்தபடியாக லாஜிக் நியாயத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நியாயம் பத்திரண்டும் பன்னெண்டு ஆச்சு நான்கு வேதங்கள் ஆறு வேத அங்கங்கள் என்ன வேதங்களை ஆராய்கின்ற முறைக்கு பேர் மீமாம்சான்னு பேர் அப்புறம் அந்த முறைக்கு சில ஞானம் எல்லாம் தேவை அதுக்கு பேரு நியாயம்னு பேர் நியாயம் அப்புறம் புராணம் அப்படின்னு இன்னொன்னு புராணங்கள் இதை பற்றி விரிவா விளக்கிற பின்னாடி புராணம் அப்புறம் தர்மசாஸ்திரம் இந்த பதினாலு சேர்ந்ததுக்கு தான் பதினாலு வித்யான்னு பேர் நான்கு வேதங்கள் ஆறு வேத அங்கங்கள் மீமாம்சா நியாயசாஸ்திரம் புராணம் தர்மசாஸ்திரம் இதெல்லாம் சேர்ந்து தான் பதினான்கு வித்யைகள்னு பேர் சதுர்தச வித்யா இதுக்காக ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சாங்க பெரியவங்க சுலபமாக ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ளட்டும்னு அந்த ஸ்லோகம் அங்காணி வேதாஷத்வார மீமாம்சா நியாய புராணம் தர்மாஸ்திரேத அங்கா வேத மீமாவிஸ்தரணம் இப்போ இந்த பதினாலு சேந்தான் சத்துச வித்யா நான்கு வேதங்கள் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்ங்கிறது நான்கு வேதங்கள் இந்த வேதங்களை படித்தா மாத்திரம் போராது இந்த வேதங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளணும்னா நிறைய ஜியானம் வேணும் நமக்கு அதுக்காக வேத அங்கங்கள் அப்படின்னு இன்னொன்று இருக்கு ஆறு நம்ம திருநாவுக்கரசர் கூட சிவபெருமார் பேரில் பாடியிருக்கார் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆழெண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய்ப் போற்றி ஆறு அங்கம் நாலு வேதம் ஆனாய்ப் போற்றி ஆறங்கம் நால்வேதம் ஆனாய்போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய்போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அதனால் எதுக்கு இதை சொன்னேன்னா நால் வேதம் ஆறு அங்கம் ஆனாய் போற்றின்னு பாடுறார் அப்போ நான்கு வேதங்களாகவும் ஆறு அங்கங்களாகவும் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி திருநாவுக்கரசர் வழிபடுறார் சிவபெருமானே இப்போ நான்கு வேதங்களை பார்த்தோம் அதுக்கு ஆறு அங்கங்கள்னு சொன்னால் அந்த வேதங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான சில முறைகளுக்கு தான் அங்கங்கள்னு வச்சிருக்கேன் வேதம் வந்து அங்கி அதுக்கெல்லாம் அங்கம்னு பேர் அங்கங்களை உடையவனுக்கு அங்கீன்னு பேர் அங்கங்களுக்கு அங்கங்கள்னு பேர் கண்ணு ஒரு அங்கம் கை அங்கம் கை விரல்கள் அங்கம் நகம் எல்லாம் அங்கம் இந்த அங்கத்தை எல்லாம் உடையவர்களாக நான் நான் ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு பேர் அங்கீன்னு பேர் அங்கங்களை உடையவனுக்கு பேரு அங்கி அங்கம் நான்கு வேதங்கள் அங்கி ஆறு அங்கங்கள் அங்கம் வச்சிருக்காங்க நூல்கள் ஒன்னொன்னு பெரிய பெரியது ஒன்னொன்னு பெரிய சமுத்திரம் சிக்ஷா கல்பாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் இந்த ஆறு சேர்ந்து தான் வேத அங்கங்கள் ஆறு வேத அங்கங்கள் சிக்ஷா சொன்னா எப்படி உச்சரிக்கிறது முறை ஒலியல் இங்கிலீஷில் சொன்னால் போனட்டிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது அதை எப்படி சேன் பண்ணணும் எந்தெந்த அக்ஷரங்களை எவ்வளவு மாத்ரா காலம் உச்சரிக்கணும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு ஆனா அதுதான் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது அது மாதிரி இது நான் உதாரணத்துக்கு இது சொன்னேன் இது மாதிரி நிறைய இருக்கிறது ஒரு அக்ஷரத்தை எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் அதெல்லாம் பாணினி மிக அழகாக அதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காரு பேரு சிக்ஷா சாஸ்திரம்னு பேரு தமிழ்ல நீங்க போடுறதா இருந்தா ஒலி இயல் போட்டுக்கலாம் உச்சரிக்கின்ற முறைகள் எல்லாத்திலயும் ஒரு கிரமம் இருக்கு அக்கிரமமா எதுவுமே பண்ணக்கூடாது ஆகையினால கிரமமாக உச்சரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க இது ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல சொல்லி கொடுக்கற போது இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க வேதம் சொல்லி கொடுக்கற போது அந்த அவங்க சொல்லிக் கொடுக்குற கிரமத்திலேயே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அதை அது அவன் சரியா சொல்கிறானா இல்லையான்னு அவனே தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்றது இது சொல்லிக் கொடுத்த பிறகு அவன் தப்பாக சொல்லவே மாட்டான் ஆக என்னால சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறது வேதத்தில் வேதத்துக்கான ஒரு அங்கம் நிறைய விரிவான விஷயங்கள்லாம் நான் அதுமா சொல்லலை என்னுடைய நோக்கம் வேற ஆனால் இது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை சொல்கிறேன் அப்புறம் கல்பம் கல்பம்னு சொன்னா வேதத்துல வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த கர்மங்களை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு முறைக்கு பேரு தான் கல்பசாஸ்திரம்னு பேர் இந்த ரிச்சுவலை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ரிச்சுவலுக்கும் கிரமங்கள்லாம் சோமையாக எப்படி பண்ணணும் வாஜபேய யாகம் எப்படி செய்யணும் ஜியோதிஷ்டோம யாகம் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற யாகங்கள் இந்த யாக அக்னிஹோத்திரம் எப்படி செய்யணும் அமாவாசை என்னைக்கு கர்மாக்களை எப்படி செய்யணும் பௌர்ணமி என்னைக்கு என் கர்மாக்களை எப்படி செய்யணும் அதாவது கர்மங்களை எப்படி செய்யறதுங்கிற கிரமங்கள் இந்த பாத்திரத்தை மூக்கு வரைக்கும் தூக்கணும் அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் வைக்கணும் அந்த பக்கம் தர்பம் போடணும் தர்பை வந்து பதினாறு தர்பை இருக்கணும் இப்படி எல்லாம் கிரமங்கள் சொல்லி கொடுக்கறது இப்படி இருந்தால் அந்த ரிச்சுவல் வந்து அப்போ தான் இருக்கும் எல்லாமே எல்லாம் சயின்ஸ் அது ஒரு தனி செப்பரேட் சயின்ஸ் ஆகினாலும் அந்த ரிச்சுவலை சரியாக பண்ணலன்னா பலனெல்லாம் மாறி போயிடும் ஆகையினால் அந்த கர்மங்களை செய்கின்ற முறைக்கு அதுக்கு பேர் கல்பசாஸ்திரம்னு பேர் ஒரு ஒரு புத்தகத்தையும் நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க இலக்கணம் ஒரு ஒரு வார்த்தை எப்படி உருவாகி இருக்கிறது இப்ப வந்து பாத்திரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போவே பாத்திரம்னா என்னன்னு கேட்பாங்க பொருள்களை கீழே விழா விழாமல் காப்பாற்றுகிறதோ அதற்கு பெயர் பாத்திரம் அப்படின்னு ஒரு லக்ஷணம் பதநாத்து திராயதே இது பாத்திரம் ஒரு விற்பக்தி எப்படிலாம் ஒரு வார்த்தை உண்டாகி இருக்கிறது அந்த வார்த்தை எப்படிலாம் அதுக்கெல்லாம் விபக்தி என்ன வேற்றுமை என்ன அது ஒருமையாக இருமையாக பண்மையாக அதனுடைய வினைச்சொல்லாம் எப்படிப்பட்டது இதெல்லாம் ஒரு பெரிய வாஸ்து சாஸ்திரம் வியாக்கரணம் இலக்கணம் கிராமர் படிச்சா போராது கிராமர் தெரிஞ்சிருந்தா தான் கரெக்டா மீனிங் சொல்ல முடியும் கான்டெக்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பொருள் சொல்ல முடியும் ஆக என்னால இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும் ஆக இலக்கணமும் வேதத்துக்கு இன்னொரு அங்கம் அப்புறம் நிருத்தம் வியாக்கரணம்ங்கிறது இந்த விபக்தி தாத்து நாமபதம் கிரியாபதம் இது மாதிரி இருக்கிறது வியாக்கரணம் நிருக்தம் நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் மாற்றி சொல்கிறேன் இப்போ நிருக்தம்னா டெரிவேஷன் இதுதான் வந்து எப்படி வார்த்தைகள்லாம் உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்வது நிருக்த சாஸ்திரம் நிருக்தம் நிச்சய உக்தம் நிருக்தம் அப்படி அழுத்தம் திருத்தமாக இதுக்கு இதுதான் பொருள் இப்போ சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போ சத்தியங்கிற வார்த்தை நம்ம வழக்கத்தில் உண்மை அப்படின்னு அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் பேசுகிற உண்மைன்னு நினச்சுட்டுருக்கோம் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சத்தியங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு ஒரு இடத்துல பஞ்சபூதம்னு கூட அர்த்தம் வரும் சத்து தெத்துன்னு ரெண்டாக பிரிச்சுடுவாங்க சத்துன்னா எக்ஸிஸ் அதாவது தெரியறது எக்ஸிஸ்டன்ஸ் ஜெத்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் இப்படிலாம் அர்த்தம் வரும் அஹ சமூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சத்து சொன்னால் வடிவம் உடையது கத்து சொன்னால் வடிவம் இல்லாது காற்று ஆகாயம் இதெல்லாம் வடிவம் இல்லாது இப்படியெல்லாம் அதுக்கு பொருள் சொல்லுவாங்க அதுக்கு பேர் நிருக்த சாஸ்திரம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் சொல்கிற விற்பத்தியை பற்றி பேசுகிற சாஸ்திரம் நான் வியாக்கரத்திலே அதை பற்றி சொல்லிட்டேன் வியாக்கரணத்திலே அது உண்டு இருந்தாலும் நிருத்தங்கிறது ஒரு செப்பரேட் சாஸ்திரம்தான் அப்புறம் சந்தஸ் சந்தஸ் சொன்ன ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை எழுத்து இருக்கலாம்னு ஒரு ரூல் இருக்கு இத்தனை எழுத்துக்களை இப்போ தமிழ்லேயும் பாட்டுக்கெல்லாம் இவ்வளவு எழுத்து கணக்கு இருக்கு சிலாட்டி பாட்டு பாட்டு நேரம் கண்டுபடி போயிட்டே இருக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது அப்படி ஒரு லைன் வரும் அப்புறம் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் குரலுக்கெல்லாம் வந்து இத்தனை எழுத்து தான் இருக்கணும்னு குரலுக்கு ரூல் இருக்கு அந்த எழுத்துலேயே இந்த எழுத்து வந்து கணக்கு பண்ணலாம் இந்த எழுத்து கணக்கு பண்ண வேண்டியதில்லை அது என்னென்னோ நிறைய ரூல்லாம் அதில் உண்டு அதுக்கு பேர் சந்தஸ் சாஸ்திரம் இங்கிலீஷில் சொன்னால் மீட்டர் வேதத்துக்கே ஒரு பேர் சந்தஸ்னு ஒரு பேர் என்ன நிறைய மீட்டர்ஸ் எல்லாம் அதில் கணக்கு இப்போ காயத்ரி சந்தஸ் காயத்ரிங்கிறது ஒரு மந்திரம் இல்லை வாஸ்தவமாக சொல்ல போனேன் காயத்ரிங்கிறது சந்தஸ் இருபத்தி நாலு எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேர் காயத்ரி சந்தஸ் உண்மையிலே காயத்ரி மந்திரத்துக்கு சாவித்ரி மந்திரம் தான் பேர் ஆனால் பழக்கத்தில் காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் காரணம் அது மீட்டர்னால அந்த பேர் காயத்ரி மீட்டர் ஹோல் பகவத்கீதை முழுவதும் சில இடங்களை தவிர அனுஷ்டுப் மீட்டர் அனுஷ்டுப் சந்தஸ்னு பேர் அனுஷ்டுப்னா முப்பத்து ரெண்டு எழுத்து தான் இருக்கலாம் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நாலு எட்டு ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து நாலு பாதத்துக்கு நாலு எட்டு முப்பத்து ரெண்டு எழுத்து வரும் இப்போ இது சந்தஸ் சாஸ்திரம் வேதம் படித்தவனுக்கு அதுவும் தெரிஞ்சுருக்கணும் வந்து இந்த மீட்ரு வேதத்தையே க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க மீட்ரு சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு மதத்துக்குள்ளேயே அபிப்பிராயங்கள்னால் அர்த்தம் சொல்கிறதில் மீட்ரு கூட வச்சுக்கூட மாறிப்போயிடும் சப்ரம் ஹசிவ ச ஹரி சேந்திர சோக்ஷ ஹ்பரமஸ்வராட்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஆனால் அதில் வந்து இந்த ஹரிங்கிற வார்த்தை உண்மையிலேயே கிடையாதுன்னு சொல்லி மீட்டரை வச்சுன்னு பேசுகிறாங்க சில பேர் சப்ரம் ஹச ஷிவ ஹ சே சப்ரம் சரி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறவங்களாம் இருக்காங்க புரியறதுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்காக இந்த ஒரு மந்திரம் இருக்குது இப்படி மீட்ரை வச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை தப்பு கரெக்டுன்னு சொல்லிடுவாங்க ஆக இதுவும் வேதத்தை படிக்கிறதுல ஒரு அங்கமாக இருக்குது வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சந்தஸ் அப்புறம் ஜியோதிஷம் ஜியோதிஷம்ங்கிறது தான் இப்போ ஜோஸ்யமாக இருக்கு இந்த ஜியோதிஷங்கிறது ஒரிஜினலாக எதுக்கு வந்ததுன்னு சொன்னால் நமக்கு கிரகத்தை சொல்கிறதுக்காக வரல இந்த ஜியோதிஷங்கிறது எந்தெந்த காலங்களில் எந்தெந்த ரிச்சுவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காலங்களை சொல்கிற சாஸ்திரம் ஜியோதிஸ்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதுக்கெல்லாம் ஜியோதிஸ்னு பேர் ஏன்னா அது பிரகாசமாக இருக்கு இல்லையா ஒளிவிட்டு கொண்டு இருக்கு அதனால இதுக்கு பேர் ஜியோதிஸ் பேர் அமாவாசை எத்தனை நாழிகை இருக்கு இந்த நாழிகைகளில் அறுபது நாழிகையில் எத்தனாவது நாழிகையில் இந்த ஹோமம் செய்யணும் பௌர்ணமி எத்தனை நாழிகை இருக்குது அஷ்டமி எத்தனை நாழிகை இருக்குது இப்போ இருக்கிற பஞ்சாங்கம் எல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தோட அம்சம்தான் பஞ்ச அங்கம் திதி வார நக்சத்திர லக்ன யோகம் இந்த அஞ்சு அங்கத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பஞ்ச பஞ்சாங்கம் எல்லாருக்கும் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் தெரியுமே அது பஞ்சாங்கம் இல்லை பஞ்சாங்கம் சா நம்ம சொல்லி சொல்லி சொல்லி பஞ்சாங்கம் பஞ்சாங்கன்னு ஆகிடுச்சது பஞ்ச அங்கம் திதி வார நக்ஷத்திர லக்ன யோகம் எங்க பேருந்தான் அஞ்சு அங்கம் அது பஞ்சாங்க அஞ்சு அங்கத்தை உடையது ஜோதிஷம் அதுக்குள்ள அங்கத்துக்குள்ள அங்கம் சூப் ஆஃப் தி சூப் மாதிரி அது மாதிரி அங்கத்துக்குள்ள அங்கம் அது அப்போ இது ஆறு அங்கம் இந்த ஜோதிஷங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு ராகு கேது சனி புத்தி அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பின்னாடி வந்ததுங்கிறாங்க சில பேர் ஆனால் வாஸ்தவமாக ஜோதிஷ சாஸ்திரம் முழுவதும் ரிச்சுவலை பேஸ் பண்ணது என்னென்ன கர்மாக்களை எந்தெந்த காலங்களில் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு வந்ததே நமக்கு வந்து ராகு சனி கேதுலாம் சொல்கிறதுலாம் அது எந்த காலத்தில் வந்தது தெரியாது நமக்கு ஆனால் வேதத்தில் சொல்கிற ஜோதிஷம் அங்கங்கிறது வேறு இந்த ஜோதிஷாஸ்திரம் வேற ஆனா இத பேஸ் பண்ணித்தான் அந்த ஜோதிஷாஸ்திரம் வந்திருக்கு அங்கங்கள் ஆறு சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம் இது ஆறு அங்கங்கள் அடுத்தது என்ன மீமாம்சா இதெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது மீமாசாக்குள்ளேயே நிறைய ரூல்ஸ்லாம் உண்டு நான் சுருக்கமாக அது ரொம்ப சொன்னோம்னா ஹெவி உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் இது இருக்கும் அதனால் நான் வந்து சுரு சுருக்கமாக சொல்கிறேன் நிறைய ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு அதுக்கு நிறைய ரூல்லாம் இருக்குது சுருக்கமாக சொன்னேன் பக்தியோடையும் பணிவோடையும் செய்கின்ற வேத ஆரக்கு பெயர் மீமாம்சாஜிங் சொல்றாங்க பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பணிவோடையும் ஆராய்ச்சி வேதத்தை ஆராய்ச்சி பண்ற முறைக்கு பேரு மீமாம்சான்னு பேர் மீமாம் வார்த்தைக்கு அவங்க பொருள் சொல்ற போது பூஜித விசாரஹா வார்த்தையை பாருங்க பூஜித்த விசாரா விசாரணை கண்டபடி ஆரம்பிச்சிடுவான் பூஜித்த விசார பக்தி ஸ்ரத்தையோடு பண்ற விசாரம் மீமாம் உபக்கிரமாதி ஷட்லிங்க தாத்ய நிர்ணயாசா தெரிஞ்சவங்களுக்காக சொல்றேன் ஏற்கனவே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கிறவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் தொடக்கம் முடிவு சரியா இருக்கணும் எந்த கருத்து முக்கியமோ அதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன பிரயோஜனமோ அதை விடாமல் சொல்லணும் அப்புறம் வந்து எதுவும் இம்பார்ட்டண்ட்டோ அதை புகழ்ந்து புகழ்ந்து இடையில பேசணும் அதை லாஜிக்கெல்லாம் சொல்லி அதுக்கு அதுலேயே அது க்ளூலாம் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து தான் மீமாசா அதுக்கு தான் சுருக்கமாக சொல்லிடாது இதுக்கு பேர் மீமாசான்னு பேர் அப்புறம் நியாய விஸ்தராக நியாயம் நியாயம்னா லாஜிக் ஃபிலாசபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சுத்தான் பல விஷயங்களை நன்றாக ஷார்ப்பாக புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி புரி புரிஞ்ச மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்ததுன்னா எல்லாம் குழம்பு போய்டும் புரிஞ்சாத்தனையும் தப்பாக போன மாதிரி ஆகிடும் நியாயங்கிறது லாஜிக் யுக்தி பூர்வமாக அதுக்கு வந்து பக்ஷம் சாத்தியம் ஹேத்து அனுமானம் திருஷ்ட திருஷ்டாந்தம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்டு நியாயம்னு சொன்னால் அது என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்கிறத்துக்கெல்லாம் சில முறைகளோடு சொல்லணும் அப்படி சொன்னா தான் அது புரிய முடியும் அசைக்க முடியாது அதனால தான் சாஸ்திரத்துல என்ன நியாய பிரம்மசூத்திரமெல்லாம் நியாயத்தை பிரதானமாக உடைய சாஸ்திரம் அதனால் நியாயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி என்ன போய்டும் நியாயம் நியாயம்னா யுக்தி யுக்தமாக இருக்கணும் சொல்றது ரொம்ப யுக்திக்கு பொருத்தமாக இருக்கணும் அதுக்கு பேர் நியாயம் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பிரமாண சாஸ்திரம்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு சன்னியாசிகளுக்கெல்லாம் மூணு விஷயம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் சொல்லுவாங்க பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் பதசாஸ்திரம்னா வியாக்கரணம் வாக்கியசாஸ்திரம்னா மீமாசா நியாயசாஸ்திரம் சொன்ன நியாயம் தமிழில் நியாயம் தான் அதுக்கு பேர் நியாயத்துக்கு வேறு பேர் கிடையாது இங்கிலீஷில் லாஜிக் சரி அப்புறம் புராணம் புராணம்ங்கிறது இப்போ சொன்னோமே இத்தனை விஷயங்கள் இதெல்லாம் சாதாரணமாக ஜனங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது ஆகையினால எளிமையாக விஷயங்களையெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக புராணங்களெல்லாம் வேத வேதவியாசர் நமக்கு கொடுத்தார் புராணங்களில் வந்து சிலதெல்லாம் உண்மையாக இருக்கும் சிலதெல்லாம் கற்பனையாக இருக்கும் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன் ஃபேக்ட் கம்மியாக இருக்கும் ஃபிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சினிமா மாதிரி இதில் வந்து உண்மைகளை சின்னதாக வைத்துக்கொண்டு கதையெல்லாம் கற்பனையெல்லாம் வச்சு தர்மத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறது அதனுடைய நோக்கம் புராணங்களுக்கு ஒரு அர்த்தம் சாதாரணமா புராணம் சொல்லுவாங்க பழையதாக இருந்தாலும் காலங்காலமாக இருந்து வந்தாலும் இன்றைக்கும் அது ரெலவென்ட் அப்படின்னு அர்த்தம் புராணம் சொன்ன அது எத்தனை பழுவதாக இருந்தாலும் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது துக்கம் எந்த காலத்தில் இருக்கு எந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா துன்பம் எந்த காலத்தில் இருந்தது எந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா துன்பம் எல்லா காலத்திலையும் இருக்கு ஆனால் துன்பம் எல்லா காலத்திலையும் இருக்கிறதுனால துன்பத்தை நீக்கிறதுக்கான நூல்களும் எந்த காலத்தில் இருக்கு அதனால அது என்னைக்கும் ரெலவென்ட் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் ரொம்ப பெரிய கஷ்டம்தான் பட வேண்டாம் ஆகையினால புராணம் முன்னை பழம்பொருளே பின் புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே பகவானுக்கே ஒரு பேர் புராணா நம்முடைய சுப்பிரமணியர் தாத்தா காலத்திலிருந்து இந்த பால இளம் குமரன் தாத்தா காலத்திலையும் சொன்னாங்க நம்ம சொல்லி இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது தத்துவம் அது பழைய முன் பழையவராக இருந்தாலும் இன்றைக்கும் புதியவராகவே இருக்கிறார் என்றைக்கும் இளமையோடு இருக்கார் ஞானம்தான் ஞானம் தான் என்றைக்கும் இளமையா இருக்கும் மற்றதெல்லாம் உணர்ந்து போய்டும் புராணம் அப்புறம் தர்மசாஸ்திர இதெல்லாம் இந்த வேதம் அங்கம் அதெல்லாம் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது எல்லாருக்கும் அது டைம் பத்தாது அதுக்குன்னே வாழ்க்கை முழுக்க கொடுத்தா தான் சாத்தியம் மீமாசா நியாயம் எல்லாம் பண்ணிக்கிறதுன்னா இந்த புராணம் வந்து எல்லாருக்கும் சாத்தியம் அதனால் இதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க தெரியவங்களுக்கு நல்லா இது அதுவும் சொல்லப்போனால் ஒரு டீச்சருக்கு இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் தெரியலன்னா அவருக்கு பேர் டீச்சரே இல்லை குரு குருங்கிற தகுதி அவருக்கு வராது அப்புறம் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொன்ன மனுஸ்மிருதி முதலான வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை சொல்லுகின்ற நூல்கள் திருக்குறள் இதெல்லாம் தர்மசாஸ்திரம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை இதெல்லாம் தர்மசாஸ்திரம் எப்படி நாம வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற அறிவை தரக்கூடிய நூலுக்கு தர்மசாஸ்திரம்னு பேர் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எதை நினைக்கணும் எதை எதை வில்ஃபுல்லா நினைக்கணும் எதை வில்ஃபுல்லா நினைக்க கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்ற சாஸ்திரத்துக்கு பேரு தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் தான் மதத்துக்கே அஸ்திவாரம் ஆகினாலும் இந்த மனுஸ்மிருதி திருக்குறள் போன்ற தர்மசாஸ்திரங்களையும் படிக்கணும் இத்தனையும் படிச்சா அதுக்கு அவனுக்கு அவன் பேருக்கு அவனுக்கு பேர் சதுர்தச வித்யாவான் பதினான்கு வித்யைகளையும் தெரிஞ்சிருக்கு ஏன் அந்த காலத்தில் சொன்னால் நாலு வேதம் ஆறு அங்கம் அது இதுன்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டே போவாங்க அதெல்லாம் கற்று தெளிந்தார் ஐந்து வயதிலேயே அப்படின்னு அதனால் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் ரொம்ப அபூர்வமாக இருந்தால் சின்ன வயசுல ஏதோ இப்போ ஜென்மாந்திரத்தில் பண்ணியிருந்தா இப்போ புரியுமே அவ்வளோ கஷ்ட சீக்கிரத்தில் வரும் ஆனால் இந்த பதினான்கு வித்தைகளும் ரொம்ப ரொம்ப நம்ம மதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் அதில் ஒரு போர்ஷனில் தான் நம்ம இப்போ ஹம்சகீதை வரப்போகுது எதுக்கு இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசினேன்னு சொன்னால் இந்த புராணத்தில் எத்தனையோ புராணங்கள் இருக்குது பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் தேவி புராணம் விஷ்ணு புராணம் விநாயக புராணம் சிவ புராணம் நிறைய இருக்குது பதினெட்டு புராணங்கள் இருக்குது அதை தவிர ஏகப்பட்ட புராணங்கள்லாம் யாரெல்லாமும் எழுதியிருக்காங்க வியாசர் பதினெட்டு புராணத்தை எழுதியிருக்கார் அதில் ஒரு புராணம் பாகவத புராணம் இந்த பாகவத புராணத்துலதான் ஹம்சகீதை வரப்போகுது அதனாலதான் இதுக்கு முகவரியம் என்பது பகவானுடைய பக்தர்களை பற்றியே பேசுற ஒரு நூல் டெக்ஸ்ட் பாகவதர்கள்னா பக்தர்கள் அர்த்தம் பக்தர்கள் வார்த்தையினுடைய பக்தர்கள் வார்த்தையை இன்னொரு விதமா சொன்ன அவங்க பாகவதர்கள் பகவானுடைய திருவடியை போற்றுபவர்கள் திருவடியை வாழ்த்துபவர்கள் எண்ணுபவர்கள் பேசுபவர்கள் அவங்களாம் பாகவதர்கள் பகவான் பாகவதா எல்லாம் புரியுது பாருங்கள் ரெண்டும் அதே தான் பகவானை பூஜை பேர் பாகவதன்னு பேர் அல்லது பக்தன்னு பேர் இதில் வந்து இந்த பாகவதத்தில் வந்து துருவ வருது பிரஹ்லாதனுடைய கதை வருது ஏகப்பட்ட பக்தர்களுடைய கதை வருது அம்பரீஷனுடைய கதை வருகிறது புராணத்துல பக்தி தான் பிரதானம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம்ங்கிறத வியாசர் மறக்கலை ஏன்னா பிரம்மசூத்திரம் இது போன்ற உயர்ந்த வேத உபனிஷத்துக்கு வியாக்கியானம் தரக்கூடிய நூல்களை எல்லாம் எழுதிய வேதவியாசர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சில விஷயங்கள் புரியணுங்கிறதுக்காகத்தான் பாகவதத்தையும் எழுதினார் புராணங்கள் எழுதினால் அதில் பாகவதமும் எழுத எழுதினார் இந்த பாகவதம் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களோடு இருக்குது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் பல இடங்களில் இந்தியா முழுவதும் ஏழே நாட்களில் இந்த பாகவத ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறாங்க இதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்கிறார்கள் கோமமல்லான் செய்கிறார்கள் பாகவதம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு சொல்லப்போனால் சம்ஸ்கிருத மொழி படிக்கணும்னு ஆசை இருந்தால் பாகவதத்துக்காக படிக்கணும் மற்ற கீதை படிக்கிறதுக்காக கூட சம்ஸ்கிருதம் படிக்கட்டி பரவாயில்ல இந்த பாகவதத்தை ஒருத்தர் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் படித்தால் தான் ரசிக்க முடியும் ஏன்னா பாகவதம் சம்ஸ்கிருத மொழியில் படித்தாதான் அதில் என்னுடைய மகிமை தெரியும் மற்ற பாஷையில் அதை எடுத்து புரிய வைக்கலாம் விஷயங்களை சொல்லலாம் கருத்துக்களை சொல்லலாம் அதை நாம் நேரடியாக அதை ரசிக்கணும் உணரணும்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்த ஸ்லோகம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அது மாதிரி தெரியும் அதனுடைய மகிமை தெரியும் எப்படியெல்லாம் பாஷையில பயன் இந்த கவிதை நடைன்னு சொல்கிறோமே அந்த இலக்கிய நடை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது அந்த தெய்வீகமான இலக்கிய நடை அது சொல்லணும் என்ன நிறைய பேர் சும்மா இலக்கியம்னு அந்த தெய்வீகம் ததும்புற அந்த இலக்கிய நடை ரொம்ப அழகான ஒரு சிறப்பு இந்த பாகவதத்துக்கு இதில் பல பிரதானமாக பக்தியாக இருந்தாலும் சாஸ்திரங்களுடைய முக்கியமான நோக்கம் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை தருவது என்று இருப்பதால் ஆங்காங்கே முக்கியமான இடங்களில் வேதவியாசர் வேதாந்தத்தையும் வச்சிருக்கார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ல வேதாந்தாஸ்திரங்களை வச்சிருக்காரு கடவுளும் நாமளும் வேற வேறேன்னு சொல்றதுதான் பொதுவா பக்தின்னு நம்ம சொல்றோம் கடவுளும் நாமளும் ஒண்ணுன்னு சொல்ற போர்ஷன் ஞானம்னு சொல்றோம் ஞாபகம் ஒரு புரியறதுக்காக சொல்றேன் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஞானம்தான் இல்லேன்னு சொல்லலை ஆனா இந்த இடத்துல வேதா வேத வேதவியாசர் வேதாந்தத்தை சில இடங்கள்ல முக்கியமா வைத்திருக்காரு நான் சொல்றேன்னு சொன்ன பக்தி தான் அதிகமா சொல்லப்படுகிறது பக்தி சொன்னா நீங்க சாதாரணமா புரிந்து கொள்ள வேண்டியது பகவான் வேற நான் வேற அவர் எல்லாம் தெரிந்தவர் நான் சிறிய அறிவு படைத்தவன் சொல்லி அவர்கிட்ட பணிவோடு இருக்கிறதுங்கிறது பக்தி இறைவனும் நானும் வேறு அல்ல ஒன்றே அப்படிங்கறதுதான் ஞானம்னு பேர் அந்த மாதிரி போர்ஷன் தான் மோட்சத்தை கண்டிப்பா கொடுக்குங்கிறது எல்லா சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம் பக்தி வந்து ஞானத்தை கொடுக்கறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துமே தவிர ஞானம்தான் முக்தியை கொடுக்கும் ஆகையினால பக்தி ஞானத்தின் வாயிலாக முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் சாஸ்திரத்துடைய சித்தாந்தம் அதை மறக்காம வேதவியாசர் சில இடங்களில் வேதாந்தத்தையும் வச்சிருக்கார் அதுல ஒரு பகுதியைத்தான் நம்ம படிக்க போறோம் படிக்கிற போர்ஷன் முழுவதும் வேதாந்தம் அது மாத்திரம் அல்ல ஜீாத்மா பரமாத்மாவேதான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை கிருஷ்ணரே சொல்ல போகிறார் ஆகையினால அந்த போர்ஷனைத்தான் நாம் படிக்க போறோம் நாம படிக்கிற இந்த பாகவத்துல இருக்கிற இந்த பகுதி ஹம்சகீதைன்னு அழைக்கப்படுகிறது இந்த நாம் படிக்கிற இந்த புஸ்தகத்துலேயும் ஹம்சகீதை ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்லருந்து தான் ஆரம்பிக்க போகிறது பகவானே ஹம்ச வடிவத்தில் வந்து உபதேசம் பண்ணினத்துனால இதுக்கு ஹம்சகீதைன்னு பேர் இந்த ஹம்சகீதைன்னா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ஹம்சகீதை பாகவதத்தில் எங்கே வருதுங்கிறது முதல்ல சொல்கிறேன் பாகவதத்தில் பதினோராவது அத்தியாய பதினோராவது ஸ்கந்தம் சொன்னா தனித்தனி செக்ஷன் இருக்கு அதுல வந்து ஒரு ஒரு ஸ்கந்தத்திலயும் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு செக்ஷன் இருக்கு ஒரு மரம் இருக்கு அதுல வந்து இப்படி வர்றதுக்கு பேரு பேரு அந்த அதில் வந்து தனித்தனியாக குட்டி குட்டி கிளைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அத்தியாயங்கள் மாதிரி மாதிரி பாகவதத்தில் நிறைய ஸ்கந்தங்கள்லாம் இருக்கு அதில் பதினோராவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தில் இது இருக்கு பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கு இந்த பதினோராவது ஸ்கந்தத்தில் ஆறாவது அத்தியாயத்திலேருந்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்கிறேன் பதினோராவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயம் அம்சகீதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு விதமாகவும் சொல்ல போகிறேன் இந்த பதினோராவது ஸ்கந்தத்தில் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் வரைக்கும் ஒரு போர்ஷன் அதுக்கு பேர் உத்தவ கீதான்னு பேர் உத்தவ கீதா அந்த உத்தவ கீதாவில் ஒரு போர்ஷன் அம்சகீதா பாகவதம் பாகவதத்துக்குள்ள உத்தவகீதா உத்தவ கீதைக்குள்ள அம்சகீதா பதினோராவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளுக்கு பேரு உத்தவ கீதா இந்த உத்தவ கீதாவை பற்றி நான் ஒரு கதை சொல்றேன் கருத்து சொல்றேன் அதுக்கப்புறம் ஹம்சகீதாவுக்கு போகலாம் உத்தவர் என்பவர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மிக நெருங்கிய உறவினர் அது மாத்திரமல்ல ரொம்ப ரொம்ப நண்பர்கள் அவங்க ரொம்ப மனசு விட்டு பேசி மனம் அதே சமயம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பராக இருந்தவர் உத்தவர் பரம பாகவத அவரும் ஒருத்தர் பகவான பக்தி பண்ணி உயர்ந்த நிலை அடைந்த பாகவதர்கள் அவரும் ஒருத்தர் உத்தவர் இந்த உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண போர்ஷனுக்கெல்லாம் உத்தவ கீதா பேர் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல உபதேசம் பண்ணத பகவத்கீதை சொல்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துல உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா செஞ்ச உபதேசத்துக்கு பேரு உத்தவ கீதான்னு பேர் கிருஷ்ணர் எப்படி உபதேசம் பண்ணார் என்னங்கிற விவரத்தை சொல்றேன் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் பரமாத்மாவினுடைய அம்சமாக இருந்ததுனால அம்சம்னா பரமாத்மாவே தான் அப்படி இறைவனுடைய அவதாரமாக இருந்ததுனால அளப்பரிய லீலைகள் எல்லாம் அவர் பண்ணினார் இதெல்லாம் பண்ணின உடனே அவர் பிறந்த அந்த யாதவ அம்சத்துக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாங்க அவங்க ஃபேமிலியில இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சதுனால எப்பவுமே அப்படித்தானே இன்னும் இன்னொருத்தன் பேர்லயே வாழ்க்கைய ஓட்டிகிட்டு போவதுங்கிறது நிறைய பேருக்கு வழக்கமான விஷயம் நேம் டிராப்பர்ஸ்ங்கிறாங்க பேர் நேம் தான் எப்படின்னா தங்களுக்கு ஒன்றும் மகிமை இல்லைன்னா இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி அவனை பத்தியே சொல்லி கிள்ளி அவன் கூட நான் போனேன் வந்தேன் அப்படியே சொல்லி சொல்லி இது பண்ணிடுறது எல்லாருக்கும் தனித்தனி மகிமை இருக்கு அது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது இல்லை உபனிஷத் சொல்லுகிறது ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா அழகாக சொல்லுற நம்ம எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் நித்திய சுத்த புத்த பூர்ண பரிபூர்ண ஸ்வரூபம் நமக்கு வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அவங்களால நமக்கு மகிமை அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அது சொல்லலாம் குரு பக்தி அதுல சொல்லலாம் அது வேற விஷயம் அது கர்வம் ஆயிடக்கூடாது இவங்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு இந்த கர்வம் வந்ததுனால அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மோசமா போக ஆரம்பிச்சது எப்பவுமே பணபலம் பதவி பலம் இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா புத்தி தடுமாற ஆரம்பிச்சிடும் பணம் அதிகமானாலோ வேற ஏதாவது நமக்கு நிறைய பேர் நமக்கு ஆள் இருக்காங்க நான் விரலை சுண்டு விரல அசைச்சா போறோம் தமிழ்நாடே என் காலடியில் அப்படியெல்லாம் சொல்றபோது நம்ம அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புத்தி எல்லாம் வரா வந்ததுன்னு சொன்னா தலையில் ஏதோ தகராறுன்னு அர்த்தம் இருந்தாலும் நம்ம அப்படின்னு நினைக்க கூடாது ஜனங்களே நம்மளுக்கு வேண்டியவங்களா நாம எப்பவும் பகவான் கிட்டதான் இருக்கணும் இந்த உலகம் முழுவதும் இருந்தா கூட நாம எப்பவும் பகவான் கிட்டதான் அது இல்லாம எல்லாம் எனக்குத்தான் என்னுடைய மகிமை எல்லாம் சொல்லி கர்வப்பட்டு இந்த கிருஷ்ணருடைய குடும்பம் நிறைய அட்டுடையம் பண்ண ஆரம்பிச்சு கிருஷ்ணருக்கு தெரியும் என்ன பண்ண முடியும் இது ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது கிருஷ்ணனுடைய குழந்தைங்களே அப்படி இருந்தாங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பகவானுடைய குழந்தைங்களுக்கு குழந்தைங்களே இப்படி இருந்தா நம்ம இதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சோம் ஒரு சமயம் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக சப்த ரிஷிகள்லாம் வந்தாங்களாம் அந்த சமயம் கிருஷ்ணனுடைய பையன் ஒருத்தன் சாம்பன் பேர் அவன் அவங்க சொந்தக்காரங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த ரிஷிகளை எல்லாம் கேலி பண்ணுறதுக்காக வேண்டி ஏன்னா ரிஷிகளே பகவானை பார்க்க வராங்கன்னா எங்கள் கிருஷ்ணர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படி ஒரு எண்ணம் ஆகையினால இவங்க என்ன பண்ணாங்க ஒரு இரும்பு உலக்கையை வந்து மடியில் கட்டிக்கிட்டு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த கிருஷ்ணனுடைய பையன் சாம்பன் அவன் வந்து ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ரிஷிகளை போய் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணி சுவாமி வந்து கர்ப்பமாக இருக்கா அந்த பொண்ணு இவளுக்கு என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னு கேள்வி பண்ணாங்க ரிஷியில் அவங்க சொன்னாங்க அது என்ன இருக்கோ அது கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அது மாத்திரம் இல்லை அதுதான் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு எனக்கு எங்களுக்கு எனக்கு தெரியாமல் இல்லை என்ன கர்வத்தினால இந்த காரியத்தை பண்ணிங்களோ அந்த இரும்பு வழக்கையே உங்களுக்கு சத்ருவாக வந்து நீங்க எல்லாரும் அதனாலதான் அழிஞ்சு போவீங்க தெரிஞ்ச படம் வருத்தப்பட்டாங்க நிஜமாகவே அவன் பிரெக்னன்ட் ஆயிட்டான் இரும்பு வழக்க பிறந்தது அதை கொண்டு போய் சமுதிரத்தில் போட்டாங்க அது ஒரு மீன் சாப்பிட்டது அந்த மீனை ஒருத்தர் அறுத்தான் அதில் கொஞ்சம் துண்டுகள்லாம் விழுந்தது அதெல்லாம் கோர புல்லா வளர்ந்தது அந்த புல்லா எடுத்து தான் ஒரு ஒருத்தரும் வெட்டிக்கிட்டு இறந்து போனாங்க யாத வம்சமே அழிஞ்சுது இது பாகவதில் வருது இந்த கதை நான் கதையை விஸ்தாரமாக சொல்லலை பாகவத கதை சொல்கிறது என்னோட நோக்கம் இல்லை ஹம்சகீதா சொல்கிறது தான் என்னுடைய டாபிக் அதுக்கு முன்னாடி சில ஒரு இதுக்காக சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிகிறது பகவானே அவதாரம் பண்ணினாலும் ஒரு குடும்பத்தில் மற்றவங்களுக்கு வந்து குணம் சரியா இல்லைன்னு சொன்னால் அவங்களும் அவஸ்தப்படணும் அது மாத்திரமில்லை தன்னுடைய குலம் அழிகிறத கிருஷ்ணர் வரவேற்றார் அதுதான் பெரிய அதிசயம் இவங்க ஆணவத்தினாலே அகங்காரத்தினாலேயும் ரொம்ப திமிரெடுத்து வந்து கஷ்டப்பட்டாங்க அவஸ்தப்படட்டுனர் அவங்க வம்சம் அழிகிறத கிருஷ்ணர் பாட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்ததா பாகவதம் வர்ணிக்குது மரத்துக்கடியில் இருந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை அடித்து கொண்டு இறக்குறாங்க கண்டு முன்னாடி பார்த்து கிருஷ்ணர் அதை சிரித்து கொண்டு பாகவதம் அவ்வளோ அழகாக இருக்கு பற்றி கவலையின் பட்ல அவர் தான் சிந்தந்தி சஸ்திராணின்னு சொல்லி வச்சிருக்கார் எல்லாம் உபாதிகள் தானே அடிச்சுக்கிறது உபாதிக்கு கர்வம் அதனால உபாதிக்கு ஷாபம் அதனால உபாதிகள்லாம் அவஸ்தப்படுறது புரியாதவங்க கவலைப்படாங்க என்னமோ உபாதி உபாதிங்கிறார ஒரே உபாதியா இருக்காங்க காரணமாக இவங்க வம்சம் அழியறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் சொன்னார் உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அழிய போகிறீர்கள் ஆனால் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாம் போனால் நம்ம மனசு கொஞ்சமாவது கடவுள் பக்தர்கள் திரும்பும் பக்தி விஷயத்தில் திரும்பும் அப்படி போய் அங்கே இருந்து கொண்டு நம்ம நல்ல விஷயத்தில் இருப்போம் அப்படி இருந்தாலும் காலத்தை வரதை தடுக்க முடியாது அந்த அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர் சொல்லப்போனால் கிருஷ்ணரே அழிஞ்சது அந்த ஒரு இரும்புனால்தான் அந்த இரும்பில் தான் அந்த அதை வந்து ஒரு வேடன் வந்து அந்த இரும்பை வந்து அம்புல ஒரு கூற வச்சு அதை கிருஷ்ணரோட காலில் விட்டு கிருஷ்ணர் இறந்து போனார் ஹோல் கதை உங்களுக்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணரை பத்தி நாங்கள் என்னெல்லாமோ நினைச்சிருந்தோம் சுவாமிஜி இப்படி எல்லாம் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் இருக்கிற கதையை எப்படி மாற்ற முடியும் உள்ளத சொல்லித்தான அப்போ அந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போலான்னு கிருஷ்ணர் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு பிரபாச கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நாம எல்லாரும் அங்க இருக்கலாம்னு சொன்ன உடனே இந்த உத்தவருக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியல எல்லாரும் இறக்க போறாங்க அது மாத்திரமில்லை கிருஷ்ணரை மிஸ் பண்ண போறார் யாரே உத்தவர் இந்த உத்தவர் பரம பக்தராக இருக்கிறதுனால கிருஷ்ணர்த்த கேட்டார் பகவானே எனக்கு நல்லதெல்லாம் சொல்லு இத்தனை வருஷமா கூடவே இருந்திருக்கேன் எனக்கு நல்ல விஷயங்களெல்லாம் உபதேசம் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கொண்டார் உத்தவர் அப்படி கேட்டுக்கொண்டதுனால உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார் அதுதான் பதினோராவது ஸ்கந்தத்துல ஆறாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணின போர்ஷம் தான் அதுக்கு பேரு உத்தவ கீதா எப்போ இவங்கள்லாம் அழியறதுக்கு முன்னாடி பகவானை பிரார்த்தனை பண்றதுக்காக வேண்டி பிரபாச எல்லாரும் கிளம்புகிற பொழுது பிரபாச கஷேத்திரத்துக்கு பிரயாணம் பண்ற சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசம் பண்ண தான் உபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உத்தவரை மாத்திரம் கிருஷ்ணர் சொல்றாரு நீங்க பத்ரிக்கு போயிடுங்கிறார் நீங்க பத்ரியில போய் தபஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க பிராணனை விடுங்க நாங்க எல்லாரும் இங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரை மாத்திரம் பத்ரிக்கு அனுப்பிச்சிடுறார் இதுதான் உத்தவீதைக்கு காரணம் இந்த உத்தவகீதையில ஒரு போர்ஷன் தான் ஹம்சகீதைன்னு சொன்னேன் இந்த ஹம்சகீதைங்கிறது முழுவதும் ஒரே வேதாந்தம் ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி ஏன் இதுக்கு ஹம்சகீதைன்னு நடுவில் இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டா சனகாதி முனிவர்களுக்கு மகாவிஷ்ணு ஹம்ச ரூபத்துல தத்துவத்தை உபதேசம் பண்றதாக இதுல சொல்றார் கிருஷ்ணர் ஒரு காலத்தில் நான் சனகாதி முனிவர்களுக்கு ஹம்ச வடிவத்தில் இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் அப்படி சொன்ன உடனே உத்தவர் கேட்கிறார் நீங்கள் எந்த வடிவத்தில் நீங்கள் உபதேசம் பண்ணீர்களே எப்போ பண்ணீங்கன்னு கேட்கிறார் அது அவரும் பதில் சொல்றார் அதெல்லாம் நம்ம படிக்கிற போது தெரிஞ்சுக்கலாம் அதனால அந்த போர்ஷனுக்கு ஹம்சகீதான்னு பேர் ஹம்சம் அப்படின்னா அதுக்கு பல பொருள் உண்டு ஹம்சம்னா அன்னபக்ஷி அன்னபக்ஷி என்ன அன்னபக்ஷியினுடைய ஸ்வபாவம் என்ன சொன்னால் அது தேவலோக பக்ஷி இந்த இருக்கிற பக்ஷி இல்லை அது ஹம்ச பக்ஷிங்கிறது தேவலோக பட்சி அது என்ன பண்ணுன்னு சொன்னால் பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா நீரை விட்டு பாலை மாத்திரம் சாப்பிடக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சது நமக்கு அது தெரிஞ்சிருந்தா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும் மெட்ராஸ் நமக்கு அது முடிய மாட்டேங்கிறது நம்ம என்ன இல்லாம வச்சிருக்கோம் ஆகையினால அந்த பாலையும் நீரையும் பிரிக்கிற ஒரு சக்தி அந்த ஹம்ச பக்ஷிக்கு உண்டு கிருஷ்ணர் இந்த வடிவத்திலேயே சொன்னார்னு வச்சுக்கலாம் ஆனா ஹம்சர்கள்ங்கிறது சன்னியாசிகளுக்கு இன்னொரு பேர் ஹம்சர்கள் பரமஹம்சர்கள் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு ஒரு பேர் சன்னியாசத்திலேயே நிறைய சன்னியாசம் உண்டு குட்டீச்சக சந்யாசம் பகூதக சந்நியாசம் ஹம்ச சந்யாசம் பரமஹம்சநியாசம் சொல்லி சந்யாசத்தையே நாலா பிரிப்பாங்க இந்த இடத்துல கிருஷ்ணர் மகாவிஷ்ணு சனகாதி முனிவர்களுக்கு ஹம்ச வடிவத்துல உபதேசம் பண்ணார்னா அந்த பக்ஷியாகவே சினிமா நம்ம தான் பாக்குறோம் பஞ்சதந்திர கதையெல்லாம் நரி பேசிச்சு புலி பேசிச்சு எலி பேசிச்சு இல்ல படிக்கிறோமே அது மாதிரி உபதேசம் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் கதை புராணம் தானே நான் தான் சொல்லக்கூடாது அந்த வடிவத்திலேயே சொன்னார்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி இன்னொரு மீனிங் என்னன்னா இந்த உலகம் வந்து நாம ரூபம் பிளஸ் சத் சேர்ந்ததுதான் நேம் அண்ட் ஃபார்ம் அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் பெயர் வடிவங்கள் இருப்பு இதோட சேர்ந்ததுதான் இந்த உலகம் அறிவாளிகள் என்ன பண்றாங்க பெயரையும் வடிவத்தையும் நீக்கிட்டு இருப்ப மாத்திரம் அறிவால பாக்குறாங்க ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வார்த்தை பெயரையும் வடிவங்களையும் அறிவால நீக்கிவிட்டு இருப்ப அறிவால புரிந்து கொள்றாங்க வந்து ஒரு மனுஷனை நம்ம பார்க்கறோம் பார்க்குறவுன்னே என்ன பண்ணுறோம் அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்குறோம் அவரோட மனசு அவருடைய உடம்பு இதை வச்சுட்டு தான் சொல்கிறோம் ஆனால் ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே ஆத்மா தான் சுத்தமான ஆத்மா அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கத்தான் முடியும் ஆகினால என்ன பண்ணுறாங்க மகாத்மாக்கள் பரமஹம்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனிதனுடைய குணத்தையோ உடம்பையோ பார்க்கறது அவனுடைய தத்துவத்தை பார்க்கிறாங்க சர்வபூதம் ஆத்மான சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற நல்லதை பார்த்தா சுகம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற கெட்டதை பார்த்தா துக்கம் நம்ம உடம்பே எடுத்துங்க அடுத்தவனையும் ஏன் பார்ப்பான்னு நமக்கு அடுத்தவங்களை பார்க்கறதா வேலை நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோம்னா அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரமே பத்தாது நமக்கு அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரம் நேரம் இருக்காதுங்கிறேன் நமக்கு தான் நம்மளை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கும் நம்ம தான் எப்போ பார்த்தா ஃபெடஸல் ஃபேன் மாதிரி இந்த பக்கம் அந்த பாதத்திலே இருக்கோம் மாதிரி ஆகையினால மனிதன் வந்து தத்துவத்தை பார்க்கணும் ஞானிகள் எப்பவுமே தத்துவம் அத்தவம்னு கலந்திருக்கிற இந்த உலகத்தை மாயையும் பிரம்மமும் கலந்திருக்கு சேர்ந்திருக்கு மாயையை நீக்கி அந்த மறைப்பொருளை பார்க்கிறாங்க மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே திருமூலர் சொல்லியிருக்கேன் இந்த மாயையும் பரம்பொருளும் சேர்ந்திருக்கு பிரிக்க முடியாதபடி இருக்கு ஏன்னா பரம்பொருள் நீக்கமரை எங்கும் நிறைந்திருக்கு அது மாயையும் வியாபித்து தான் இருக்கு அதனால் ஃபிசிக்கலாக மாயையிலருந்து பிரிக்க முடியாது பிரம்மத்தை அரிவால பிரிச்சு புரிஞ்சுக்கிறாங்க எப்படி பாலையும் நீரையும் ஹம்சபக்ஷியானது பிரித்து பிரிக்கிறதோ அது பிசிக்கலா பண்ணுகிறது அதே மாதிரி ஞானிகள் என்ன பண்றாங்க இந்த உலகத்தில் கடவுளையும் அந்த வேறாக இருக்கக்கூடிய மாயையும் பிரித்து புரிந்து கொள்ளுகிறார்கள் புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் பிரம்மவித்துன்னு பேர் அதனால தான் அவங்களுக்கு சாதாரண ஹம்சர்கள் அவங்களுக்கு பேர் பரமஹம்சா ஹம்சோ ஹம்சோ பரமஹம்சா ஹம்சோ ஹம்சோஹம் ஹம்சா தான் சொல்கிறோம் பரமஹம்சா பரமஹம் ஹம்சான்னா பன்னபட்சி அது பிசிக்கலாக பிரிக்கும் பரமஹம்சான்னா ஞானிகள் சன்னியாசிகள்னு அர்த்தம் சன்னியாசின்னா அர்த்தம் நாம ரூபத்தை சன்னியாசம் பண்ணி சத்தோட நிற்கிறவங்க பேரு தான் சத் சன்னியாசின்னு பேர் நாமரூபத்த சன்னியாசம் பண்ணணும் உபாதியை சந்யாசம் பண்ணணும் அதுக்கு காஷாயம் போடுறது மாத்திரம் இல்லை அறிவுனால பண்றது காஷாயம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் காஷாயமே ஞானத்தை கொடுக்காது காஷாயமும் ஹெல்ப் பண்ணும் இருக்கிறவங்க அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த உபதேசம் அதன் மூலமா பண்ணத்தினால இங்க ஹம்சாங்கிற கீதைக்கு அர்த்தம் துறவி சொன்ன உயர்ந்த மொழி அப்படின்னு துறவியின் ஒரு பரமஹம்ச துறவியின் உயர்ந்த கூற்றுக்கள் ஹம்சகீதை என்று அழைக்கப்படுகிறது இதுதான் ஹம்சகீதைக்கு முகவுரை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசம் பண்ணதுல நாம ஒரு கிளாஸ் போச்சு பதினஞ்சு நாளைக்கு விரிவாக பார்ப்போம் பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷேரி ஓ